எலக்டல் தியேட்டர்ஸ் என்ற திரையரங்கம் லாஸ் ஏஞ்சல் நகரில் திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆஸ்திரேலியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நடிகர் சாப்லின் அவர்கள் ஆயிரத்தி கம்யூனிஸ்ட் என குற்றம் சாட்டப்பட்ட பின்னர் முதல் தடவையாக ஐக்கிய அமெரிக்காவுக்கு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு கனடா நாட்டின் டொரோண்டோவில் சி என் கோபுரம் கட்டி முடிக்கப்பட்டது ஐநூற்றி ஐம்பத்தி புள்ளி முப்பத்தி மீட்டர் உயரமான இந்த கோபுரம் உலகில் மிக உயரமானதாகும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சாலமன் தீவுகளுக்கு அருகாமையில் கடலின் அடியில் இடம்பெற்ற நிலநடுக்கம் காரணமாக எழுந்த சுனாமியின் விளைவாக இத்தீவுகள் பலத்த சேதத்தை சந்தித்தன எட்டு பேர் வரை உயிரிழந்தனர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆப்கானிஸ்தானில் இடம்பெற்ற பெரும் வெள்ளப்பெருக்கினால் ஐநூற்றி பன்னிரண்டு பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கிரிக்கெட்டில் இந்தியா இலங்கையை வென்று உலக கோப்பையை வென்றது இரண்டாவது முறையாக கோப்பையை வென்ற இந்திய அணி சொந்த நாட்டில் நடைபெற்ற போட்டிகளில் கோப்பையை வென்ற முதலாவது அணி என்ற பெருமையையும் து இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராகேஷ் சர்மா அவர்கள் விண்கலத்தில் பயணித்து விண்வெளி சென்ற முதலாவது இந்தியர் என்ற பெருமையை பெற்றார் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு கியோமோ கசனோவா இத்தாலிய நாடுகான் பயணி மற்றும் எழுத்தாளர் இவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு வாவேசு ஐயர் இந்திய விடுதலை போராட்டம்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 தினம் இன்று மீண்டும் நாளை நீ நேயர்களே